தங்களுக்கு வழங்க பனிரண்டு சொல்லு குறந்து தென்னாடு வருகிறார் வருகின்ற போது தானே பாகம் பகிர்ந்து கொடுத்து கொடுத்தே அந்த ஒரு திசையை கோலத்தாக்கவுண்டர் விவசாயம் செய்ய பதினாறு கிராமங்கள் உட்பட்ட அரமணை ஆசானங்கள் கட்டி கட்டி வாழ்ந்து வருகிறார் சார் எங்க கோலத்தா கவுண்டர் அப்படி வாழ்ந்து வரும் போது நாட்டில் தானே அம்மா அம்மா சம்மோரி சோளத்தாக்க உடரும் ஆனால் நாடு சளிச்சு நல்ல மலை பெய்ந்ததாரு எங்க பவளாத்தாக மக்கள் இல்லையே என்ற கவலை கவலை மனக்கவளப்பட்டு மன்னான் இடத்தில் என்ன வெறும் சொல்லுகிற அது சாமையிலே அதே பிரகாரம் வெள்ள விநாயகர் வைத்து வைத்து செல்லாண்டியம் கோயில் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் போது நாட்டு மக்கள் சந்தோஷப்பட்டது வடநாட்டில் இருந்த பங்காளிகள் பஞ்சகாலம் தாங்காமல் அந்த கும்பாபிஷேகம் கோயில் வந்து சேர்ந்தார்கள் சேர்ந்தார்கள் ஆனாலும் கோலத்தாக்கம் சாய் நம்மளை பலிகாரன் என்று எண்ணாமல் எண்ணாமல் பாதகன் என்று நினைக்காமல் நினைக்காமல் பங்காளிகள் பதினோரு பேரத்தையும் மனைவி மக்களையும் ஆதரித்து வடநாடு அப்படி பல புண்ணியங்கள் செய்ததாலே எங்க பவளாத்தாக மனிச்சு அந்த எம்பரவானூருடைய அருளாலே சார் ஐயோ மன்னா ஓரா மாதம் உடல் அதுதான் தளர்ந்துதான் சிறுத்து மூன்றாம் மாதம் முகமெல்லாம் வெளுத்து அந்த Do ya? Do ya? Do ya? Yeah. நாட்டிலே உள்ள தோழிமார்கள் வந்து மருத்துவம் பூமியம நோக்கி ஆண் பிறந்த சார் அப்படி ஆண் குழந்த பிறக்கிற போது ஆனால் குளிப்பாட்டி அங்க சீரட்டித்தால் ஆட்டி செல்லம்மா பெ மண்ணுக்குடையவனாக இருப்பதால் மண்ணுடைய கவுண்டர் என்று அங்கு பெயருமே வைத்த வேலையில் அப்படி இருக்கிற போது வருங்காலத்தில் ஆளாகி தோளாகிற போது ஆடு மாடு கன்று காலி வாகனம் அஞ்சு வயசாகிற போது தகப்பனுக்கும் மாறகண்டம் இருக்கிறது அங்கு சொன்னார்கள் அப்போது வேலையில் அதே பிரகாரம் தேடிய பங்காள பொன்னிழ நாட்டில் இருந்து பல கொடுமைகள் செய்தார்கள் எனக்கு சோழம் குத்த சொல்லி இடிப்பதும் இடிப்பதும் சாணி போட சொல்வதும் சொல்வதும் இப்படியமாக இருக்க ஆனால் கொல்ல நினைத்தோடும் இருக்கிற போது ஆடுபாடு வைக்க போட்டார் பத்து பனிரெண்டு தப்பிச்சு தப்பிச்சு அழைத்து வந்து மணியங்குறிச்சியிலே மலை குழந்தர் வீட்டிலே விட்டார் ஆற்று கருஞ்சியினால் அடியோதை வட்டா அதை தாங்க மாண்டாமல் ஒரு நாள் இரவு வெடிவதற்குள்ளாக ஆனால் சேரங்கன் ஜால மார்க்கம் ஓடி வந்தார் ஓடி வந்தார் அப்படி இருப்படுத்து பொழுது உறங்குற பொழுது எங்காதி சட்டி வளையத்தலே தமிடு விற்கும் சட்டி யாரே எங்க தாட்டி யானும் வந்தி நின் நீ யார் கேட்டார் என்று சொல்லுகிற போது அந்த செட்டியார் அழைத்து வந்து அந்த தவட்டை கரூரில் கொண்டு வந்து தவடு அதிக லாபத்திற்கு வித்தது அப்படி வருகிற போது ஆதி செட்டி வளையம் அந்த செட்டியார் வீட்டில் தங்கி இருக்க அந்த விடுவித்த செட்டி யாரு உன்னுடைய அக்கவுண்டருடைய யோகத்தாலே அங்கம் மாட்டுப்பே இருக்கம் அம்மா மட்டாடங்கு அம்மா அத இருக்கிற போது மணியங்கு மலை குழந்தைத்தினி தாமரை வயசுக்கு வந்து வீட்டிலே இருக்கின்ற போது பதினோரு பேரும் எங்க தர்மபத்தினி தாமரை கேட்டு நிச்சயதார்த்தம் செய்து சாய் வருகின்றேரிந்த தர்மபத்திரி தாமரைக்கு ஆதிசெட்டி வளையும் தனகோடி செட்டியார் வீட்டிலே கண்டு கண்டு செட்டியார் வீட்டிலே எடுத்து சொல்லி சொல்லி எங்க குணையை அழைத்து வருகிறார் அந்த மணியங்குறிச்சியிலே பொழுதுழுந்து இரவு நேரத்தில் வருகிற போது எங்க பங்காளிக்கோலத்தோடு என்ன விதம் மாறாங்க பெருமாள் மாடா நம்ம குருடைய தர்மபத்திரி தாமரை கல்யாணம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க வரவேசி போல் வேடம் கொண்டு அங்க வஞ்சாங்க விடுத வீட்டில் இருக்கட்டு காலையில் முகூர்த்தம் நடக்கிற போது அழைச்சிட்டு வந்த போதும் அந்த நேரத்தில் விடுத வீட்டில் இருந்தாங்க பங்காளிக்கின்ற குருடையாக்க உண்டரு இந்த தாசனை போல் வடிவெடுத்து வந்த என்பாய்தானே பிச்சக்கார வடிவாக்கி அங்க வார ஆரம் மானக்கு என் நேரம் மலைக்குழந்த கவுண்டருடைய மனைவி பெருமாய் முறத்திலே கம்பள்ளி கொண்டு வந்து போட ஓடி வந்த கம்பை வாங்கி வாசல்ல வீசி எறிந்து விடு அம்மா ஐயோ அத்தை நானு கம்பை தே நான் சொல்லும்ார எனக்கு உடனே மலைக்குழுந்த கவுண்டர் வந்து சவுக்கடி செல்ல அடைத்தார் அந்த நேரத்தில் எங்க தர்மபத்திரி தாமரைக்கு மாய சுரு எழுதி மடியிலே விளை செய்தார் மாயவர் அதை படித்து பார்த்துட்டு என்ன விதம் சமய ஐயோ அம்மா என்றோ அத்தன் நல்ல மேகம் போன்ற கூந்தலம் மூன்றாம் நேற்று பிரபங்களும் வேல் போன்ற நாசியும் தர்மபத்திரி தாமரை செய்தால் செய்வேன் செய்வேன் என்றால் மாட்டுபடிவேன் என்றார் ஆனால் இதையறிந்த மலை குழந்த அக்கௌண்டர் அந்த தாலி பங்காள சேர்ந்த தாமரை உன்னை தானே என்ன கடன் தண்ணி கடன் உன்னை எழுத்து வளர்த்த கடன் கட்டும் கடறியெல்லாம் கட்டி அனுப்புகிறேன் என்று சொல்லி சாய் ஒ மடைக்கல பானடிப்போ என்றார் சொன்னால் ஐயோ தந்தையை வீட்டில் தானே இரண்டு பெண்கள் நான் சிங்கப்பூர் இரண்டு மக்களை பெற்றெடுத்து ஆனால் பேத்து இரண்டு என்றே கண்டு சிற போடாமல் கொண்டு சிற போட்டு ஆனால் ஆனால் தென்னாடு வருகிற போது அங்க பொழுது என்று சொல்லி சோறு பொங்குனார் இதையறிந்து எம்பரமாள் மாயவர் ஆயிரம் தாசரை தான் அழைத்து வந்தார் அட்டை குடிசுக்கு அப்போது அனைவருக்கும் அண்ணம் படைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வந்து போட்டார் இருக்கும் போது அண்ணவருக்கு அன்னம் படைத்தார் மாயவர் தானே தாசர் வடிவில் வந்தவர் வந்தவர் தாவர கவனச்சிக்கும் கங்கணம் அப்து கைக்கு தண்ணி அண்ணம் படையும் என்று சொல்லி படைக்க சொன்னார் சொன்னார் எம்பெருமால் மாயவர் அடுக்கடுக்க குறையாமல் இருக்க வரம் கொடுத்தார் மாயவார் மாயமாக மறைந்து விட்டார் மறைந்து விட்டார் அப்பொழுது உரையூர் பற்றம் தலையன் ஊரில் வந்து ஒரு முதலையார் வீட்டிலே அடக்கலமாக இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள் பங்காளிகளிடத்தில் பாகம் கேட்கச் சென்றார் குணையாக்கானே விட்டு போக பதினோரு பேரும் தர்மபத்திரி தாமரை அறிந்த தடாக சொல்லுகிறேன் சண்ட என்னுடைய மக்களால் உங்களை முப்பளையும் எடுக்காமல் எழுதாமல் தர்மத்தி ஒரு சக்தி என்று சமதம் செய்துவிட்டு சோழராஜ நடத்திலே சென்று சீத்தம் உள்ள காட்டுகளை காட்டினார் எம்பிரமானுடைய அருளாலே அருளாலே அந்த பூமியை நலப்படுத்தி நலப்படைத்து வெள்ளாம செய்ய ஏற்பாடு செய்தார் ஆனா எங்கரு போறது அடிச்சாலும் உதைச்சாலும் பங்கும் பங்காளிதான் வந்து சோழன் கேட்டார் மறைவிமார்களை ஆளுக்கு சோழன் கொடுக்க சொன்னார் பங்காளிக்க வேண்டக எங்களுக்கு சோழம் எடுத்து பொன்னிறமாக வருத்தம் கொடுத்தார்கள் பூமியிலே வெல்லாமல் செய்ய விதைக்க வருகிற போது பெருமாள் மாயவர் தாசன் என்ற வடிவிலே வந்து பிச்சை கேட்டார் அள்ளி கொடுத்தார் அதை வாங்கி பார்த்தார் எம்பெருமாள் மாயவர் நாயவன் எங்க சோளம் போடுவதால் விளையாட்டு விளைய வேண்டும் என்று பெருமானுடைய அருளாலை பொண்ணுடைய கவுண்டருடைய பூமியில் பூமியில் முத்து விளைந்தது முத்துக்களை எல்லாம் ஆள விட்டு அறுத்து அடிச்சு அழைத்து ஆனாலை அங்காளந்துமே கொட்டு நாளை அன்னை நேரமேலே அரமனை ஆசானங்கள் எல்லாம் அங்க கட்டி முடிச்சாலே கட்டாளாகிய மரையாசோ எழிலான மண்டபம் பத்து தலவாசோ பழிஞ்சிமா அங்க காசம்பி கட்டினாளே தாமர காடக்கண்ண எப்படி அரமணி கட்டி எங்க வாழ்ந்து வருகிற நல்ல மழை பெய்யுது சீமசளிச்சு சென்னல் எல்லாம் விளைகிறது வெளியவரை அம்மா ஏறி வருகிறார் பல ஆண்டுகள் தாமரை போய் வந்தால் ஓய்வந்த பங்காளிகளாக வரடி வாராங்கிறது மலடி வாரங்கிறார் இப்படி எல்லோரையும் போது ஐயோ அண்ணா என்ன வரடி வரடாக இருந்த பரவாயில்லை என்னை அண்டி பிழைக்க கூடிய சாதியும் இருக்கிறது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 அழுகிற போது தாமரே என்று பின்னால் வருகிறார் அந்த நேரத்தில் எதிரில் வந்து தடுத்து நிறுத்தினார் இப்படி நாட்டில் என்றார் ஜோசியர் மடிவில் பெண்ணாக பிறந்த எறும்புகிற எண்பதாயிரம் ஜீவராசிகளுக்கு தனக்கென்று ஒரு பிள்ள பாக்கியம் இல்லாமல் பொறப்பதே இல்லை உன்னுடைய அரவணையில வந்து நான் சொல்றேன் அதே பிரகாரம் அம்மா தாமரை ஐயா ஒரு ஒரு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தைக்கு அம்சம் இருக்கிற ஆனால் நீ முன்னொரு காலத்திலே ஒரு சிவபெருமானுடைய அதனால உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை அந்த தோசை நீக்க வேண்டுமான தூரத்துக்கு தூர தலக்கணர் காதத்துக்கு தண்ணீர் பந்தல் கட்டி செல்லாண்டியோட்டி எந்த நேரத்தில் அந்த தேரோடி வருகிற போது அடிவாரின்ற மஞ்சன் இல்லாதேரு மனுஷங்காவு கேக்குதே என்று சொல்லும் போது கணவனும் கண்ணையும் பேரும் பிள்ளவரம் வாழ்வதை அம்மனுடைய சக்கரப்பிலே விழுந்து சாவது மேல் மேல் என்று சொல்லி அந்த கணவனும் கண்ணையும் மன்னவனும் அங்கே இருவ ரெண்டு பேர் மன்னனோரு பொன்னம்பரத்தில் வரமாங்க வேண்டும் சார் என்று சொல்லி ஆனால் நம்மளுடைய உடன்புறப்ப ஒரு நாள் வெள்ளி வள நாடு வந்தார் அந்த வெள்ளி வளநாட்டிலே மறைக்கு சின்ன மறைக்கு பெரிய மறைக்கு இருபது மார்களுடைய பேச்சை கேட்டு தர்மபத்திரி தாமரை அரமணைக்கு விடாமல் ஓட்டி முடுக்கிறார் அப்படி முடுக்கிற போது எங்க தர்மபத்திரி தாமரை ஒரு கல்லி நட்டி அண்ணா உன்னுடைய மகளதானே இந்த நாட்டு கல்லுக்கு உறவைக்கு ஒரு பொண்ணும் பொண்ணும் விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அங்க வள நாட்டாரம் வந்திருந்த வேண்டி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஒப்படைத்தால் போய் திரும்பி வந்த விற்பாடு எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற போது ஆனால் மேலாட்டு காளிராஜன் எங்க தர்மவத்தின் ஆமரையத்தானே அபகரிக்க நினைச்சா இதை ஒரு மூதாட்டியினுடைய வார்த்தையால் அறிந்தால் தர்மவத்தின் இது ஆமரை காலிராஜா நான் வரத்தால் வாங்கி வரக்கூடிய மக்களா மக்களா வேடு பலிபக்க செய்கிறேன் என்று சொல்லி மேனாட்டு காலிராஜனுக்கும் வாக்கு கொடுத்து விட்டு எங்கம் மாலை வந்து அமரையா வீடு வாசல் மூலிகிச்சு கைலாசம் போய் பயணமாகும் அச்சம் ஏற்பட்ட உடனே தாமரை எட்டி உதைத்தான் அந்த பன்றியானது சபதமிட்டது தாமரை நாம் சென்றுதானே வரமாங்கி உன்னுடைய மக்கள் மீது போர்க்களத்துக்கு என்னுடைய மகனை அனுப்புகிறேன் என்று சொல்லி சபதம் கொடுத்து ஓடிவிட்டது அந்த நேரத்தில் குட்டிக்கு வரவாங்கி மாறுங்கள் அந்த கொம்பனை கொல்ல நாம் விளைப்பத்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து அங்கே கல்லு கட்டி மாறங்கான ரிசன முடித்து <laughs> ஆனால் மனங்கணி மக்களுக்கு வரும் அந்த நேரத்தில் யாரை அனுப்பலாம் என்று ஏற்றை எடுத்து சித்திரபுத்திர சொல்லி ஏடெழுதினார்கள் பாரத முடிந்து வந்த தருமன் நகலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் இவர்களை ஆனால் தருமனை பொன்னராகவும் அர்ஜுனனை சங்கராகவும் பீமனை வீரபாகு சாம்புகனாக நகலன் சகாதேவனை அத்தபல மைத்துனர்களாகவும் ஆமா ஐவருக்கும் தேவை அழியாத திரௌளபதியை திரௌழபதியை அண்ணருக்கு நேரலை அருக்கான நல்லதங்காலாக அவதாரம் எடுக்கச் செய்தார்கள் இப்படி வரத்த வாங்கி பொன்னி நல்ல பொன்னி நல்ல அனைவருக்கும் வரட்டு பிணை நீத்து பொன்னி வள நாட்டிலே வாழ்த்துமே அப்படி வாழ்ந்து வருகிற போது பெருமானுடைய கர்பந்தரித்து அரமனையில் வாழ்ந்து போது அங்க பத்து நல்ல பத்தினி நிறே அப்படி பத்து மாதம் சுமந்து ஆனால் பாலகந்தானே புறக்கும் தருவாயிலே சொல்லி அழுகிறார் அப்படி மருத்துவம் பார்த்தாங்கிறது பணிகளிடத்தில் மருத்துவகாரி இருக்கிறார் அழைத்து வர சொல்லும் போது அங்க பங்காளிகளை வந்து கேட்டால் அக்கௌண்டர் ஆனால் இது நல்ல தருணம் என்று சொல்லி குப்பாய அழைத்து அழைத்து குப்பாயி ஆணாக பிறந்தால் அறுத்து மண்ணு மரபு செய்து விடு பெண்ணாக வளர்த்துவார் உனக்கு வேண்டும் என்ற வெகுமதிகளை அள்ளித்தருகிறேன் என்று சொல்ல சொன்னார்கள் பங்காளிகள் அதன் பிரகாரம் தான பொன்னி நாட்டில் வந்து என்ன அம்மா நீ வெளியனுப்பிட்டும கட்டி கையில் செல்லாண்டியம் அழைத்து வந்து அரமணையிலே நிலவரை உண்டாக்கி பெருமாள் மாவருடைய அண்ணனை வலது பரத்து விழாக்கடைகளும் கடைகளில் தம்பியை இடதுபரத்து விழாக்கடைகளையும் அங்க புறக்கவன் செய்தாரம்பி இருபரண்டு பேரு எட்டி உதைத்தார் குப்பாய் குப்பாயை ஆனால் மூச்சையாகிவிட்டார் செல்லாண்டியம்மன் தங்க முச்சி ஏந்தி நிலவரையிலே எடுத்து வந்து எம்பெருமாள் மாயவரும் செல்லாண்டி அம்மன் வளர்த்துகிறார்கள் எல்லா மாதர்களுக்கும் குழந்தை பிறப்பது போலே என்ற என்றி பொருந்தாளே ஆனால் கொப்பளறுத்து குளிப்பாட்டி அம்மா தாமரை ஒரு குழந்திருக்கு அங்க தாலாட்டி தந்த இப்படி இருக்கிற போது எப்பிரமாள் மாயவரும் செல்லாண்டியம் மனம் அம்மா செல்லாண்டி நம்ம மக்கள் இருப ரெண்டு பேருக்கு தம்பி சங்கர் என்று சொல்லி மாயவரைஞ்சல்லாண்டியம்மன் அம்மா ஒன் வரை செய் பால்வார்த்தர் என்று வேறு வைத்து சங்குரச்சும் கைத்து எம்பெருமாள் மாயவர் ஞானமும் கல்விகளும் நவீன நூல்கள் அத்தனையும் அவகரணம் சிவகரணம் ஐம்பத்தெட்டு அத்தனையும் கற்றுத்தந்தார் அந்த நேரத்திலே இந்த பெண் குழந்தைக்கு தானே அடடா நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் என்று என்ன விதம் பேர் வச்சார் பெண் குழந்தைக்கு இது சாமையோ நிறைய அங்க நில வரைச்சி போட்டு வச்சு தங்கம் என்று பெயர் வைத்த அண்ணருக்கு நேரலையால் அருக்கானு நல்ல தங்கம் என்று அந்த பெண் குழந்தைக்கு அந்த குழந்தையத்தான பார்த்து என்ன விதம் அழுதுராதாம் இது சமையோ மனிதங்காயி அம்மம்மான சம்பந்த மக்களுக்கு வழிகாட்டின குழந்தைகள் இரண்டும் இரண்டும் நிலவரை விட்டு ஓடி வந்து அம்மா என்று கட்டி தழுவியது அய்யோ சாமி யாரு வெந்தோ பிள்ளை யாரு வெந்தோ நெஹி யாரு வெந்தோ நெஹி காணா நல்ல புலம்புறையே புலம்புறைய வல்லமை உள்ள வாங்கி வந்த வரத்திலே புறந்த பக்கமாக அம்மா என்று சொல்லும் போது எம்பெருமாள் மாயவர் அசரகிரி ஒளி கொடுத்தார் மக்களை கையில் எடுத்தாண்டி அவனுடைய அருளாலே அருளாலே நிலவரையில வளர்ந்தீங்களா மக்களே என்று சொல்லி கட்டி அணைத்து கனிவாய் முத்தமிட்டு ஆனால் வீதியிலே விளையாட விட்டால் பண்காளிகள் பார்த்தால் கொன்றுபடுவார்கள் என்று சொல்லி குழந்தை அழைத்துக் கொண்டு ஆதிசெட்டி வளையும் இப்படி இருக்கிற போது மக்கமாக என்னுடைய மக்கமாக இவ்வளவு பலசாலிகளா என்று சொல்லி தர்மபத்திரி தாமரை மக்களை பார்த்து மனம் ஜலியாமல் துணிந்து நிற்கிற போது அம்மா நாம ஏன் அம்மா இங்க இருக்க வேண்டும் மண்ணி சமாண்டோ மண்ணி கிடைக்க சமாண்டோ சார் கோகி சங்க ரொம்ப நிறை சொல்ற போது மக்களே பங்காளிகள் பாதகர்கள் என்று சொல்ல அம்மா தவத்திலே புறப்படுங்கள் அந்த பழிக்கு பழிகாரர்களை தான் பழி வாங்குகிறேன் வாங்குகிறேன் என்று சொல்லி தனகோடி செட்டியாரிடத்திலே சொல்லி விடைபெற்று அங்கவாழ் ஆனாடு வந்தேன் மக்கள் இரவு ரெண்டு பேரத்தையும் உட்கார வைத்து மகன் அல்ல தங்காய் இருக்க வைத்திருக்க அய்யோ மகனே இந்த மையகத்தில உங்களை பெத்த எடுக்கிறதுக்குள்ள நானும் கொப்பனும் பட்டகஸ்ட் பட்ட நட தன்னுடைய தகப்பனை கருமேலா மரத்தில் கட்டி அடித்ததும் அடி உதவி ஆனால் கொல்ல நினைத்த கொடுமைகளை எல்லாம் பங்காளிகளிடத்தில் எடுத்து சொன்னார் பங்காளிகள் செய்த கொடுமை எல்லாம் எடுத்து சொல்ற போது என்று சொல்லி அங்க வங்காள ஆக்கிரிய அலங்கமி செய்வாங்க அடிமேல அலங்கார இயரிச்சு அடி அடி கயாரிச்சு ஆ ஆக்கிரிய அலங்கமி செய்வாங்க ஆனால் கோதண்டத்திலே தலைகளாக கட்டி தொங்கவிட்டு பங்காளிகள் 11 பேர் தேய்ந்தானே ரத்தமுழுக வரையில அடித்து கொன்னார்கள் குனுடைய account இருக்கு தான் ஆடா விட்டாலும் தன் சதுரம் ஆடும் என்று சொல்லுவார்கள் சத்தியம் செய்திருக்கிறேன் என்றால் பங்காளி கவுண்டர்களுடைய மனைவி மக்களை இழுத்து வந்து தண்டித்தார்கள் கத்தி எடுத்து வெட்டுவதற்கு அடே மகனே வெறுத்தா வீதியில போகிற கண்ணலியாவது ஓடி பொன்னரும் ஜங்கரும் போர்க்களத்து அண்ணறிகள் பங்காளிகளை பழிக்கு பழி வாங்கி பொன்னி மல நாட்ட விட்டு எல்ல கடத்தி முடுக்கிற பங்காள அப்பத்தான் பயங்கரமான உருவெடுத்தார்கள் மேலாட்டு காளிராஜனிடத்தில் சரணடைந்து மகாபாரதத்திலே சகினி எவ்வாறு துரியோதனனுக்கு துர்பிரயோகம் சொல்லி தந்தானோ தந்தானோ அதுபோல மேட்டு காளிராஜனுக்கு சொல்லிக் கொடுத்து கொடுத்த பொன்னர் சங்கர் மீது போர்க்களத்துக்கு வேண்டி ஏற்பாடு செய்தார்கள் எதிராளி சீமையிலே சேவக்கட்டு கூட்டி கூட்டி வரச் சொல்லி பறைசாட்டினார் ஆனால் வரத்தால் புறந்தது இரண்டு சாவலம் பச்சைக்கால் கீறி மவளக்கால் நூலா நூலால் தங்காய் வாழ்த்து கொடுத்தால் ஆயிரம் சாவலையும் அடங்கு செய்து செய்து வெற்றி மாலை சூடி சூடி அண்ணமார்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள் என்ற அங்கந்தனிமையில் தானே அண்ணர் வேட்டை ஜகிச்சு வீடு வாறதைக் கண்டு தலைமையிலே எங்க அண்ணாதி அண்ணா நல்ல அறிமையில தோழிமார்களோடு திட்டி அழிச்சு திட்டிப் போட்டு வச்சு அங்க அரமான காலை வந்தால் அந்நேரம் வேலையிலே அண்ணா வாழ்த்து கொடுத்த சேவல் ஆயிரம் அடங்குமுறை செய்து வெற்றி செய்தியோடு பத்திரமாக தோழிமாரோட நாங்கள் ஆட்சி சொல்லி பொன்னிவளே வந்து அமர்ந்து அமர்ந்து அந்த பொன்னிவள பொங்க ரூர் கண்ட குணையாக்கின்றான் இருக்கிறேன் தர்மபத்திரி தாமரை சொன்னால் மன்னா கல்யாணம் செய்தால் தான் கனக பட்டம் சூட முடியும் அப்படியா அப்படி நான் கல்யாணம் பண்ணி நான் என்னுடைய என்று சொல்லி அக்கௌண்டர் தாமர கிம் வந்து வெள்ளி வள நாட்டு அரமணையிலே பொண்ணு கேட்டு பொன்னருக்கும் ஜங்கருக்கும் இருபது ரெண்டு பேருக்குறாம் தேதி கலியாணம் என்று நிச்சயம் செய்து ஆனால் வெள்ளி வள நாட்டிலே சின்னமறை குழந்தை வெறிவரைய குழந்தும் பொன்னிய வளநாட்டிலே பொன்னர் சங்கர் எங்களுடைய தர்ம பத்திரி தாமரை உடையாக்க உண்டரு அழைப்பு அழைப்பு விட்டு நாடு நகரம் முழுவதும் பொன்னர் சங்கர் திரு கல்யாணத்திற்கு வந்து உடன்புறந்தது அங்கா இணைச்சீர் முடித்து ஆனால் பொன்னிய வளநாட்டிலே சீர்வரிசையெல்லாம் செய்து முடித்து அங்கு வெள்ளி நாடு வேகம் the Marigandran. Uh -huh. Ah-haan. <laughs> கோலத்தோட வந்தார்கள் ஆனால் செய்ய வேண்டிய சீரெல்லாம் பகை ஆலை ஜெயித்து எதிராலை எங்களுடைய கனம் குறையும் என்று சொல்லி இருந்தார்கள் அதே பிரகாரம் தங்கத்தாலும் பொன்னாலும் கை செய்து திரைக்கட்டி திரைம எங்களை அந்த திருக்கல்யாணத்திற்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களின் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் ஆகாயமாக பூமாரி சொல்கிறார்கள் எங்க அண்ணமார்கள் தானே n tare abua ani tare manjeri amma manjeri மங்களட்டிட்டு வந்த உரம்முறை உற்றார்கள் அத்தனை பேருக்கும்ி விட்டு அம்மா தாயே தி பொன்னிவள நாடு அண்ணனும் தம்பி இருபது பேரும் குதிரை மேல் காத்து போட்டு போறோம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா வாங்கம்மா என்று சொல்லும் அண்ணத்தில தான தர்மபத்திரி தாமரை அப்படி பொன்னிவள அரமனைக்கு அழைத்து வந்து அரக்கு திருவாடியில் பச்சாத்தா பவளாத்தா இருவரண்டு பேரத்தையும் சிற வைத்து அந்த ராட்டையும் குரங்காட்டு பஞ்சம் கொடுத்து அங்க நூத்து பொழையும் என்று அப்ப எங்க அண்ணமா இருக்கு பட்டம் என்னவிடம் சூடுகிறார்கள் என்றால ஆயிரம் வேதியர் ஓம வளர்த்த அங்கதானே அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் ஒழிக்க நல்ல சீனாசத்தில் தருமாரே வைத்து தங்க கிரிக்கிடம் எடுத்து தலையிலே வைத்து செங்கோல் கையில் வெடித்து எங்க ஒருத்தபன் என்று சொன்னால் நீதி குறையாத என்ற தருமனால் அப்படி விளையாடுகிற போது அந்த பொன்னிவள நாட்டிலே அங்க மாசு மலை வருடம் மக்கள் எல்லாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்ட பெருமை தர்மபத்தினோந்தோ சந்தோஷத்தாலும் ஊரணைந்து இருப்பதாலும் எங்க குருடைய மேலு காலம்தானே நெருங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிற போது வர வர மேலுத வரவழைத்து கண்ணிலே பார்த்து விட்டு ஆனால் இறைவனடி சேர்ந்தான் மக்க மா கட்சி தலைவி ஆயின கையில அங்க வாய்வத் தலைகள அங்க வல்லுயிர் போன அம்மா வல்லுயிர் அம்மா ஆள் போது தர்மபத்திரி தாமர அய்யோ மன்னா ஐயோ நானும் மாண்டு படித்தேன் எங்களை அண்ணவரை விட்டு அய்யோ சாமி ஐயோ நாள் i varu valivi varu valeyuma unga vittu anga na vittu pirikkadilla anga pirikkadilla anga daane angamannaane naan elambi angammai ilinaiya valvaadille மன்னனும்ங்கையும் உடன்கட்டை ஏற போது போர்க்களத்து அன்னர்கள் மகிழ்ச்சி புரண்டு அழுது கொண்டிருக்கே என்றே என்ற அங்க ஓடி வந்தே அம்மா இன்னைக்கு வன்னி வாழ்ந்து Why is it hurt? I will give him a big sigh of hate. Why? வண்ணக்கார் அந்தமாக்கார் அந்த நீடினோ ஐயோ நான் வாஜு சூடியா லாரி வந்த சூடியா ஓடி வந்த நீட ஆமா இன்னைக்கு வஞ்சுமா காஜவான பாரு பொது மக்கள் எங்க தர்மபத்தினி தாமரை தானே வச்சால் மால கருகாது மன்னா மாமா குழந்தை எனக்கு கோடி கருகாது என்ற மணிக்கொடலை சுத்திணிக்கச்சாாய் என்ற மனுசார மே வரமாங்கி வந்த மக்கள் அம்மா தாயி தாய்க்கியலை மகனு தலைமகன் தலைமகன் எப்படி வளர்த்து வந்து வந்து கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் அண்ணமார்கள் தானே வரவேற்பு செய்து வேண்டிய உபகாரங்கள் பதினாறாம் ஆகியவரையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கந்தரிமையில் என்ற அணிப்புறவிதங்காய அங்கப்பட்டூர் கோட்டையில் பத்தினி யாரோ அம்மா பாலினு குடியாமே குடியாமை அழுது கொண்டிருப்பதை கண்ட தோழிமார்கள் ஓடிவந்து அண்ணமாரிடத்திலே சொன்னார்கள் எங்கரும் போர்க்களத்து அண்ணமார்கள் ஓடிவந்து அம்மனை தங்காய் அழக வேண்டாம் அம்மா தாயும் தகப்பனி இருவரண்டு பேரும் தானே காடு வாங்க வீடு போவாங்க இருவரண்டு ஆண்டு வெற்றார்கள் அதற்காக ஏனம் அழுது கொண்டிருக்கிறாய் ஆண்ட கவலை மறந்துருதங்கம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன விதம் சொல்லுறாதங்க ஆயுதாமையோ ஐயோ அண்ணா நானே அம்மா It'll burn it now, it'll burn it now It'll burn it now, it'll burn it தங்காயிருக்கலாமா தாயின் தகப்பனையை நினைத்து அழுகிறாயே தங்கம் அம்மனி அங்காய் தாயின் தகப்பனுக்கு பதிலாக பாரும்மாங்க அண்ணும் தான தங்கரும் தங்கமைக்கு தேர்தல் அண்ணதே அப்ப தங்காய் சொன்னால் அண்ணா மாண்டக வளையம் மறந்திருக்காரம்பிய விளையாட விளையாடும் விளையாட விளையாடும் தான் எனக்கு அவச்சக்கீளி பச்சை கேளி I'm going to மாடப் வேணும் எனக்கு கட்டி விளையாட வேணும் அங்காயின் இதுதானா சில காரியம் பண்ண அம்மனி தங்காயி அம்மனித கேத்தி வேணுமா சொல்ல உடனே கொண்டு வந்து தருகிறோம் என்று சொன்ன சொன்னார்கள் கிளியும் வந்தால் என்னோடு பேசாது விளையாடாது எங்கம்மா இருக்குது கிளி கிளை ஐயோ அண்ணா தோகை கரு கைலாசம் பெண்களையும் ஆயிரங்களை அரச பட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த கிளி வந்தால் தான் என்னோடு விளையாடும் விளையாட அப்படியா சென்று கொண்டு வருகிறேன் என்று கோரகடி என்று மேல மறக்காமல்லை நாளை திங்கடையோம் என்று சொல்லி அண்ணமார்கள் தானே சாரிமார்களை அழைத்து மேல் வெடிகளும் அப்படி அண்ணமார் பயணத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அங்கந்தரிமயிலே என்ற அனுப்புற விதங்காயி அன்னாரிடம் என்ன விதம் சொல்லு சாமையோ ஏழே நீங்க பிடிச்சாரில் சின்ன கனத்த போற செய்தாரில்லே தரிக அப்படியான திறமையை எப்படி ஏறிய போகிறார் மேல ஒரு கீழே வருவதற்குள்ளாக வெட்டொன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கட்டு வில்லமரம் கணபதியாருக்கு ஆனால் எழவேலன் தரிச்சம் பிரமா மாயவன அகரமேல் பல்லி கொள்ளும் ஆதி ரகுரவன் என நிச்சய தங்காய் உருநாம கெடு கெடுத்து வீசனார் வீசனார் என் போடகடி செங்கரதானியே அவகరణ அண்ணன் சிவகரண அவகరణ சிவகரண 58 அண்ணன்னா செல்க அவகరణ அண்ணன் சிவகரண கெடு கெடு கெடு கெடு அவகరణ 58 அண்ணன்னா செல்கனோ சுண்டேரல்ல சண்டரே குதிச்சாரே கடை ரெதுள்ளையா அண்ணன்னா முச்சிரே அது துள்ளிலள்ள துள்ளியே குனிச்சாரே கெட கெட கெட கெடாரே ஓடறதம்மி குள்ளிலடா அண்ணா பூச்சிரே அங்க வெட்டி குஞ்சாரே சின்னண்ண வீரமானியே ஆளே அம்மனிங்காய் பார் என்று சொன்னார் தங்க முச்சியிலே கடுக பொடைத்து பார்க்கறோம் பார்க்கறது மூணு கடுக வெட்டுடாமல இருந்தா இருந்ததே அண்ணா என்ன காரணம் என்று பத்தினி கடுகு ஆனால் நம்ம தாயார் தெல்லக்கை ராசத்தில் வரமாங்கி வந்தால் அதனால தான் அம்மா அந்த மூணு கடுகு வெட்டுபடவில்லை சார் அங்க போய் வருகிறோம் என்று அங்க புறப்பட்டங்க அறிய வீரமாக சாமிக்கு அண்ட நல்ல சாமியே கிடையிடாடு அதில் நல்ல குதிரை மறுகிற அண்ட நல்ல சாமி கிடையாது வேகமாகறை ஒரு ராதம்மே அந்த பிரகாரம்மிாரில் வேட்டையாடிந்த காலிராஜ் என்றார் கோடிக்கணக்கான படைகளை திரட்டி இந்த நேரத்தில் சென்றார் பொன்னி வள நாட்டில் யாரும் இருக்கவாட்டார்கள் கொள்ளையடிக்கலாம் என்று அங்க கூடுது வேட வந்தேரோட என்று சொல்லி என்று சொல்லி என்று என்று சொல்லி கோடிவரே அண்ணா வரே என்றா அண்ணா எல்லே እንjari என்று சொல்லி இன்று சொல்லி ஆமட சாமி கோடிவரே እንjari வரே விலந்த புறம்ப அருக்கானி நல்ல வெங்காயி நல்ல வெங்காயி அண்ணன் இல்லாத அண்ணன் இல்லாத யவா அக்களமே பள்ளிக்கொள்ளும் வந்து என்ன கை தீண்டிட்டார் என்ற காராள பிராமணத்திய பிராமணி என்று சொல்லி தம்பி என்னத்துக்குள்கவ அந்த நேரத்தில் என்ற வெளியில வந்தவள் வீட்டுக்குள்ள போக வழி இல்லாமல் இந்த மேலாட்டுப் படைகள் கண்டு இவதான் தங்கச்சி என்று எண்ணி அங்க தூக்கி கொண்டு வாரங்கள அப்படி தூக்கிட்டு வர்ற போது கொஞ்ச தூரம் யோசனை பண்ணி அமர்ந்தார்கள் அரமணக்கு கிடைக்க அப்படின்னு வாரவழியிலே கொள்ளை அடிச்சுட்டு வந்து ஆடு கொள்ளே மாடு கொள்ளே நகை நட்டு கொள்ளை அத்தனையும் வைத்து எங்க மச்சன முதலை மகள் வாரமட குப்பாயும் உட்கார வைத்து அங்க கலக்க ஓட்டங்களப்பாயி ஐயோ அண்ணா ஆனையிருக்கு அங்கே இருந்தோடி அண்ணா அண்ணா இப்போ அண்ணா அண்ணாங்கற சத்தம் கேட்டது கேட்டது பை வீரபல கோதேரியவளை பொடிவள நாடு திசையில இருந்து அண்ணா அண்ணான்னு ஒலி வருகிறது சார் அண்ணா நடத்து சொல்லிவிட்டு போலாம் அண்ணா நீங்க படைகளை பின்னால் திரட்டி வாருங்கள் வாருங்கள் நாம் முன்னால போய் பார்க்க பார்க்கற அப்படி என்ன கோடகிடி ஜங்கர் ஏறுனார சாவிக்குதிரை ஏறுனார குதிரை அடுத்த அடி தரங்க பொண்டாவி नारे बंजारे का ए साडू ना रे अन्ने मुदिरेले मुदिरेले मुदिरेले साटाडी चरन्ने बंजारे का साडू ना रे साने मुदिरेले मुदिरेले भामा अम्मा दर्श जदावे बंजारे का अरे बन्ना ना अन्हा ना रे नाडी रे नाडी रे नाडी रे வேகத்தை காளிவரை கண்ணிலகண்டு கொள்ளையிட்ட பொருளை எல்லாம் விட்டு விட்டார் பிறவையே அங்க சுத்தி <laughs> <laughs> <laughs> பொன்னம்பலசாமி படையோடு வந்தார்கள் கோரகடி சங்கர் கட்டி எடுத்தார் அனைவரும் காலில் விழுந்தார்கள் அப்பா மேட்டு காலிராஜம் படைகளே வம்புக்கு வராமல் அவனவும் போய் புத்திபதியோடு ஓடி வந்து அம்மா குப்பாயிகுள் போகாமல் இருக்க தூக்கி வந்து விட்டார்களா படுவாவி நம்மளுடைய பொன்னி வளநாட்டம் கோட்டைக்கு முன்னால கொண்டு வந்து சேர்த்து அப்படின்னு சொல்லி அங்க குப்பாயின் கூட்டி கொண்டு அங்க பொன்னி வள நாடுங்க அப்படி வரபோது எங்க தங்காய் அடி அலமேலே! அளமேலே எங்க அண்ணா வாராங்கு! அருக்கானி அரமனை விட்டு தலைக்கட வாசல் ஓடி வந்தார் அண்ணமார்கள் இறங்கி வந்தார் அப்படின்னு திட்டு அங்க அரம்மான அரமணையில் உட்கார வச்சு அண்ணமார் வேட்டையாடி களைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி எங்கள் ஏலம் போடியா இருந்து தீர்த்து அமரவைத்து அமரவை தங்காய் பக்கம் கட்டி விளையாட கடம கடமான் அத்தனை சந்தோஷமாக இரு நாங்கள் ஆட்சி பரிபாலம் செய்கிறோம் என்று சொல்லி தங்காயிடத்திலே விட பெற்று அரண்மனையில் வந்து வங்கச்சமசனத்தில் அவர்தே அவர்தே தைவீரமாகு சாமி நம்ம பொன்னிவளநாடு முக வரைய சீமையா நாடு கோநாடு அழகு பொன்னிவளநாடு சிறு கம்பளியூர் சித்தாரி பட்டணம் 8 லட்சம் பொட்டேவை 76 ஆம் ஆண்டு மாச்சலூர் கிராமம் பன்னண்டு கரிவாசல் தொண்டமஞ்சிமா தொண்டத்துக்குாதவளை கருப்பத்தூர்ல 128 செлла 68 கரிவாசலம் பரைசட் அதுக்கு என்ன சொன்னாரே கொள்ளையட்டபொருள் பொன்னிவளையாட்டு கோண்டைக்கு முன்பதாக இருக்குறது இருக்குறது அவங்கவங்க ஊரை மீட்டி பாவிச்சான் சாமி என்று வரைும் போது நாட்டு மக்கள் அவர் அவனுடைய கொடுத்த பொருளை எடுத்து சென்றார்கள் இந்த உலோகமே ஆழ்வார்கள் என்று அத்தனை பேரும் சென்றார்கள் அப்படி இருக்கிற போது தங்க திரிகிடம் தலையில வச்சு திறனிவட்டம் ஆளுகிறார் கோடைத்தனர் இதை குடிமக்கள் அனைவரும் தானே அழைத்து ஆலோசனை செய்தார் அதை கொள்ள வல்லவர்கள் வீரபுருஷர்கள் அவர்களை வரவழைத்து நீங்கள் ஆணையிட்டால் அந்த நாட்டை எல்லாம் காப்பாற்றலாம் காப்பாற்றலாம் என்று சொன்னார்கள் அதுக்குத்தான்தானே பொன்னுரிக்கை சேவை அப்பா வீரமாவி சாம்புகா நம்மளுடைய அப்பாறையின் கோலத்தை காலத்தில் பாகம் படுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு திசையான நாட்டை நாட்டை சொத்து சுடத்தை சுகத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் அவர் உள்ளவரையிலும் அவர்களுக்கு பால் கொடுத்து பசியாற்றிய போலே வருடத்தில் ஒருமுறை கண்ணிகரிக்கோட்டை கொண்டு போய் செலுத்தி இருக்கிறார் இருக்கிறார் நாட்டுக்கும் நாட்டுக்கும் நாம உறந்து வந்த காலத்திலே காலத்திலேயும் கொண்டு போய் அவர்களுக்கு செலுத்தவில்லை செலுத்தவில்லை நான் கொண்டு போய் கப்பஞ்செலுத்த வேண்டும் எதற்கும் உடன் பொறுத்த தங்காயிடத்திலே சொல்லிப் போகிறேன் போகிறேன் என்று சொல்லித்தானே அங்க தங்க தலைத்தாரே ஒன்னாரண்ணே சொல்ல வேண்ட நான் போய் வருகிறேன் அம்மா என்று சொல்லும் போது அண்ணா நீங்கதானே என் அண்ணா வருகிறேன்புகாணம் என்று சொல்லி அங்கதானே கேட்ட கட்டுப்பதை இருமுட்டி கட்டி அங்க இருசால் பணம் எடுத்து அங்க குதிரமல் வைத்தாரே அங்க என்ன வீதம் மாறார் உங்களுடைய சீட்டு கண்ட உடனே வந்திருக்கின்ற சொல்லுகிறேன் யாராக இருந்தாலும் தவறு செய்தவருக்கு இந்த சோழ நாட்டிலே ஒரு தண்டனை கொடுக்காமல் விடமாட்டோம் தெரியும் தெரியும் என் உடன்புற தங்காய் சொப்பனால் சொல்வாள் படை எடுத்தால் அந்த போவனும் அப்படியா அப்படியா காராள மக்களுடைய எழுபதுபார் சங்கிலிங்கு மடிவழங்கு தோல்விலு ஓட்டி ஓடி அத்த உள்ளமைத்தனர் தானே சங்கரை கட்டி போட்டார் இப்படி இருவரும் கட்டு உண்டவுடனே என்றே என்ற ஐயோ அலமேலி அன்னர்தான சோழ நாடு சென்றவருக்குத்தான் சிறந்தண்டனி இருப்ப அனுபவிக்க கனவு கண்டே பாருங்கள் அண்ணன் அரமண போகலாம் என்று பெரிய அண்ணன் அரமணையில் வந்து பாக்கிற போது சின்னாண்டவரும் இல்லை அப்பா ஐயோ அண்ணா அண்ணா Get out of here. அதே பிரகாரம் அண்டபூவனும் அவர் கிரிகரத்தை தலையில் வைத்து வைத்து செங்கோலை பொன்னம்பல ஒன்னாண்ட எங்களுடைய உயிரை எல்லாம் காப்பாத்துங்கள் என்றார் பொன்னம்பலசாமி நினைத்தார் அழைத்து விடுவான் கோடகிடி சங்க உயரை காக்கவேண்டும் என்று சோழமன்னா யாருமே முன்னாடி இருக்க வேண்டாம் ஓடி மறைச்சி என் தம்பி கோபத்தை அடக்கே உடனே அழைக்கிறேன் என்றார் அப்படி அனைவரும் மறைந்த விற்பாடு என் கோடகடி சென்றதானே படைகளை எல்லாம் கொண்டு வந்து கோட்டியை சுத்தியை நிறுத்திவிட்டு அங்க ஒருவரும் இல்லாமையே அங்க சோழருடைய மாலைக்குள்ளே அண்ணா வந்து அண்ணா சிறைப்பட்டே என்று சொன்னார் கனவு கண்டது ஒரு நாளும் பழுது போக போகாது நடந்ததற்காக படைபரத்தை நான் இதுவரையிலும் எடுத்த கத்திக்கரை யாக்காம விட்டதில்லை ஐயா என்ன தண்ட தம்பி சங்கரே ஒன்றா தடைக்கு குணத்தை உங்களுடைய நாட்டில் கொலை கொள்ளைகள் நடக்கின்றது நீங்கள் இந்த நாட்டை காவல் தெய்வங்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு தர்மம் செய்த காரணத்தான் தர்மமாக இந்த நாட்டுக்கு நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து இருந்து மூவேந்தருடைய நாட்டுக்கு நீங்கள் இன்றல் இருந்த தளபதிகள் தளபதிகள் என்று சொல்ல அங்கு செப்படு செய்திருந்தாரே சோழ மன்னனோடு உறவாடி பொன்னிவாள அப்படி பொன்னிவாள நாட்டிலே படைகளை கொண்டு வந்து அனுப்பி வைத்து விட்ட எங்கல சாமி தங்க கிரிக்கிடம் தலையில வச்சு மட்டம் இந்த நாடெல்லாம் அழித்து வந்து கொண்டிருந்த பன்றி பன்றி அங்க ஒரு நாள் வேளையில தானே எங்க அண்ணமார்கள் தானே ஆயிரங்கான மண்ணெச்சம்பா அழகு சம்பா முத்து சம்பா மோதிர சம்பா அத்தனையும் நித்தமும் பன்றி என்று அறியாமல் அறியாத மேலேறான் அந்த பன்றிதானே என்ன சொல்லி அனுப்புவதென்ற அப்பா செம்பலிங்கம் நாட்டில் இருந்து எல்லைக்கு பக்கம் எது போராடக்கா பொன்னி வள நாட்டை ஆளக்கூடிய பொன்னர் செங்கர் வீரதீரம் ஐயானால் என்னோட போர்க்களத்துக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்ப வந்து சொன்ன கொம்பனைகிறட்டும் எடுத்த தங்காயிட்டுங்க comfortably месяца, Copenhagen sniff <imitation> możesz While the kommt pour cycles of change There is no force, The youth will be also The driving force We have a self left and let go and take it If theer should be a half To make men like 30 And to go and queen No way கலந்து கட்ட பயணமாக நிற்கிறது அத்தனையும் அந்த வண்டி வேட்டை போது அத்தனை பேரும் தானே வேல்படிகளோடு போட்டார்கள் நாய்ப்பட நாலாயிரமோச்சு ஆனால் சுத்தி போது வளராடி விட்டு அங்கே வருகிற மூலியானது பேச்சத்தை எட்டி இழுத்து பிடிக்கிற பொழுது பண்ணி அண்ணா பண்ணி அவங்க நாடு ஓடிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோட கடிச்சங்கர் செய்கிறார்கள் <mileeso> நாகங்கார்கள் அந்த நேரத்தில் ஓடி வந்தார் என்ன யோசனை என்று கேட்டார் பொன்னர் சங்கரை கொள்வது வெல்வது நான் பொன்னு நாட்டில் தலை கொண்டா அப்படினா உனக்கு இந்த நாடு நகரத்தில் வீட்டில் வந்து செம்பே போசி, பூசி மரவள்ளத்துக்கு தங்க பூச்சிட்டு அங்க பொன்னிவள நாடு புறப்பட்டு அப்படி பொன்னிவள நாட்டுக்கு பொழுது இறங்கிதாடி அம்மா மனை முன்னால என்று வல்ல வீர சாம்பிஜே நம்மளுக்கு ஆனால் செம்பகொல்லர் என்ன செய்தார் என்றார் என்ன செய்தார் என்றால் வல்லம் என்னுடைய பணி பாருங்க சாமி அப்படின்னு பொன்னர் கையில கொண்டு வந்து கொடுத்தார் பணவியெல்லாம் நல்லாத்தான் இருக்குது எனக்கு பள்ளம் வேண்டாம் என்றா சாமி யசமானே அங்க பொழுது இறங்கி பொன்னேரமாயிட்டுங்க எந்த கருப்புளம் பார்த்தீங்களாய் சோழ நாட்டுக்கு சோழ மன்னனுக்கு நாங்க கொண்டு போகணும் கொண்டு போகணும் வழியிலே கல்லது பொன்னதானே அழுது புலம்ப கூடியவருக்கு மனம் அழகக்கூடியவர் செம்பலிங்கம் இதை கொண்டு போய் அப்படின்னு அழுதார் பாவம் படுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்லி பொன்னம்பல சாமி படுத்து உறங்கக்கூடிய அரமனையிலே படுத்து உறங்குற சப்ரஞ்சத்திலே பொன்னம்பலசாமி சாய்ந்து உறங்குகிறார் அந்த நேரத்திலே எங்க இல்லே பொ நல்லா தூங்குறாங்க பொன்னர் திடீர் என்று மேல எழுந்த இருக்கூடியது அண்ணனும் தம்பியை தவிர வேற யாரும் ஆயுதத்தை தொடக்கூடாது என்று படு என்று சொன்னார் அதே பிரகாரம் ரெண்டும் மூன்று தடவை முயற்சி வண்டி முடியவில்லை முடியவில்லை அப்பத்தானே சரி நேரம் ஐயோ வெடிக்க போச்சு வெடிக்க போச்சு வள்ளத்து கொடுங்க சாமி அப்பத்தானே எடுத்துக்கொண்டு வந்து எந்த பண்ணு கொடுத்தா தூண்டாமணி விளக்கு சுடர் விளக்குக்கு பக்கத்தார் அந்த வல்லத்தை வைத்திருந்ததா வைத்திருந்ததால் சூட்டுக்குரிய தங்க மூலம் என்றால் பொன்னம்பல சாமி தர்ம குணத்தோடு பேசுகிறார் பேசுகிறார் தர்ம நீதி குடையவர் அதை உணர்ந்து என்ன சொன்னாலும் சாமி சத்தியமா இது என்ற ஒன்னாண்ட சாமி சத்தியமா உண்றதான் அப்ப இருபது பேருக்கு வாக்குவாதம் வந்து அப்படி நீங்க எந்த வளர்ந்தா என்றதுன்னு சொல்லி சத்தியம் பண்றதா இருந்தா நம்மளுடைய வெள்ளாங்க போற இடத்துல எல்லாம் பொன்னம்பலசாமி திருடி தான் சொல்லிருவேன் அப்படின்னு சொன்ன அப்ப பொன்னம்பலசாமி சொன்னார் அப்பா செம்பவல்ல வெள்ளிக்கிழமை வெடி அஞ்ச நாளிகை மகனையை விட்டு வெளியவரான் திங்கட்கிழமை காலையில் என்று சொல்லி செம்பர் ஓடி வந்து சொன்னார் வெள்ளாண் சத்தியத்தை கலைத்து சென்று விடுவேன் சென்று விடுவேன் நேரத்தில் நீங்கள் படம் கொள்ளையிட்டு பொன்னம்பலசாமி வந்து தங்காய் சொன்னார் தங்காயம் செம்பவளனுக்கு வாத்து கொடுத்து விட்டேன் நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு வருகிறேன் தங்கமே அண்ணா என்று சொல்லும் போது அய்யோ அண்ணா என்னைக்கு பொழுதோடுதானே தெரியா ஆனால் ஒரு தட்டானுக்கு நான் சத்தியம் செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் அதை நான் வாக்க காப்பாற்றி ஏறிய வேலைக்கு மேல் வருவதற்குள்ளத்தியம் செய்து வருகிறேன் யாருக்கும் சொல்லாத தங்கமே ஆனால் தங்காய் எவ்வளவோ எடுத்து சொல் சொல்லியும் தட்டிவிட்டார் பொன்னர் பொன்னர் ஆனால் அரண்மனைய விட்டு வெளியிலே வந்து நான் ஆனால் அந்த எல்லாப் பிரிவு எதிராளி செய்தியிலே போய் காவலரும் என்னுடைய தம்பையை மட்டும் அரவணை மட்டும் வெளியே உங்களுடைய கடமை நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி சாமி வேறு சாமி குதிரை அப்பா செம்போ சரியில்லை நாளைக்கு சத்தியம் வீட்டுக்கு போலாம் அப்படியே என்னத்தான் உங்களை உங்களுக்கு சத்தியம் நீங்க வாங்க சாமி அப்படின்னு சொல்லி மனதை ஒரு எழுது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூத்தி இருபது வருஷமான கிழவருக எழுபது பேர் உட்கார்ந்து ஊரு நாயம் பேசிக்கிட்டு அதை கண்டதில் செம்பகல்ல ஓடி வந்து ஐயோ சாமி இங்க காட்டு பொழுதோட கொண்டு போய் தங்க வெள்ளம் கொடுத்தனுங்க மரவள்ளத்தை கை கொடுத்துறதும் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா எழுவது வேளாள மக்கள் சொன்னார்கள் சொன்ன இப்படி முதலாம் கொள்ளையடிக்கார்கள் அப்படின்னு பேசினார்கள் இதை குதிரையிலே வந்த பொன்னம்பலசாமி தெய்வமே பச்சை மரமே இன்னும் பார்த்துக் கொண்டாரு என்னுடைய வண்டாளிகள் மாமா அமைச்சனின் காராள சமுதாயத்தில் உதித்த கலவர்கள் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் இப்படி நீதியை வீட்டில் பேசினாலும் அவர்களுக்கு மொண்டியும் உடவனும் ஊமையும் குருடும் செவிடும் பேடாக பிறக்க கடவு என்று சாபம் தொடுத்தார அந்த புறம் போனவுடனே ஆலமரம் ஒடிந்து வந்து எழுபது வேளாள மக்களும் அப்ப வெள்ளங்குளம் வந்தேன் செம்ப கொல்லர் வென்றால் ஒடியாடா சாமி அப்பா செம்ப கொல்லரை பெரும் அந்த வெள்ளத்தை வெள்ள விநாயகர் முன்னால வைத்து வைத்துவிட்டு அவர் கழுத்தில் இரண்டு எடுத்துல போட்டு செம்பிதான சாம்புகன் எவ்வளவோ எதிர்த்து யுத்தம் செய்து பார்த்தார் எங்க அறுபது மார்கள் தூணில் எழுபதுமார் சங்கரி போட்டு கட்டி வைத்திருக்கிறார் அத்தபுள்ளை சாம்பகன் அத்தபுள்ள சொன்ன சொன்ன வேடுபடை தளம் வந்து தானே மா அனைவரும் என்று குரவிட்டு இறங்க வட்டி வச்சுக்கம் தட்டிவிட்டு அத்தனை அண்ணாக்கு நைகள் அத்தனை பேரு அறுத்துக்கு வச்சு மேலாட்டு பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்ற அடே ஏழை வெள்ளாளம்பையா வெட்டி போட்ட என்ற வயிற்று உடன வீரசமதம் கூறினார் கூறினார் இருக்கிற பெண்களை அறுத்து அந்த கருவை எடுத்து அந்த மா சமுதாயத்தை அழித்து விடுவார் இருக்கும் போது வந்திருந்தால் அள்ளித்தருவேன் ஒன்றுமில்லை என்றான் இல்லை என்றால் தர்மத்தை கேட்கிறேன் இருப்பதை கேட்டால் தருகிறேன் என்றார் ஆனால் கருவை மட்டும் அழிக்காமல் விட்டுவிடுங்கள் ரத்த தானம் என்றார் பொன்னம்பலசாவை நினைத்தார் இவர் மாயவர் என்று மறைந்து விட்டார அப்பது அம்பையே தேடி வந்த தம்பிப்பட்ட படுகத்தை அங்க கண்ணில பார்த்து அங்க கத்திராழ அங்க அறுபது அடி பெண் குதிரி எழுபதடி செல்பாய் பலது காலம் அட்டையிட்டு வைகுந்தம் பார்வையிட்டு மாறும்ப்திவிட்டது என்று அழுது அந்த நேரத்திலே மாயவர் சீட்டழுதி கட்டி அனுப்பினார் மடியலை சீட்டு விழுந்தது தானே வீரமரக் காட்டிலே வீர மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னவுடனே ஐயோ அலமேலு அம்மணி கண்ணர்தானே ஐயோ சண்டே சண்டே போ வரமறு தாளிட்ட அப்பே தங்காய் அத்திரி வச்சரிச்சால் அறக்கு திருமாடுக அங்கத்த பொக்கு ஆத்திரை விட்டுவிட்டு அண்ணவார் வட்டபடி அழ்த்தே என்ற பத்தி நீ அதேடிவாராடி அப்படி நேரமல காட்டில வந்து ஐயோ அண்ணா எனக்கு அதுக்கு அக்காண்டி மாதா சாய். தவம் கலைந்தது ஆனால் ஏதோ ஒரு நரஜன்மன் தலந்து கொண்டிருக்கொன்று வாருங்கள் என்று சொல்லி சொல்லி ஆரமுனிகரடிகளை அனுப்பினார் அதே பிரகாரம் காயம் அண்ணவார்களுக்கு தானே கட்டாளாக பட்ட காயங்களை பொருதி தங்க பெரும் தட்டி எழுப்பின அமைத்துணர் வீரமலை சாம்பகன் அனைவரும் பேசி உறவாடினார் நீ தானே தாயக்கா துணையோடு வந்து சேரும் என்று தானே அண்ணமார்கள் சொல்லும் போது அண்ணா அண்ண மதுரிகள் தானே மங்களம்போடுவானும் <Sessly> அம்மா சேர்ந்து அச்செல்லாம் பூந்தே அணியல்லா சப்பார மேறி ஏறி அங்கே போய் சேர்ந்த